ஆண்டவருக்கு மயின் உண்டாவதாக நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது புதுசாக இருந்திருக்கிறவர்களுக்கான அவர்களுக்கு புதுசாக வித்தியாசமாக தெரியலாம் ஆண்டவருக்கு மயின் கத்தனுடைய வல்லமை நம்ம மத்தியிலே மூன்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஊழியர்கள் மாநாட்டினுடைய ஒரு மீட்டிங் நடத்தின அன்பைக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுது அதே போலவே தபவலைகளில் எல்லாம் அது அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறத நான் உணர்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மயி இந்த நாளிலும் ஏற்பட்ட இந்த வல்லமை இன்ப நாளில் கட்டுப்படாது அவ்வளவுக்கு அதை கிரியல் செய்யிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவருக்கு சுத்திரம் உண்டாவதாக நம்முடைய சிறீரமெல்லாம் இரும்பு போல ஆகிவிட்டது தேவனுக்கு மயம நமக்குள்ள இருந்து அதாவது கட்சிக்கும் கும்பர நம்முடைய பாரதியில் அதாவது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சமயங்களில் ஆகிய ஆண்டவர்கள் என்னென்ன பண்ணுவார் பண்ண முடியும் என்கிறதெல்லாம் நமக்கு உணர்வுகள் வருகின்றது ஆண்டவர்கள் ஸ்தோதிரம் என்றவராக நான் தன்னுடைய ஆதிக்குள்ளே கதை கூறும்போது பல்லோகத்தில் இருந்த தேவகு இங்கே வரி இங்கே உலா மிருதமாக இருக்கிறது நான் இந்த ஜல்லையில காணுகிறேன் கண்டேன் ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம பெரிதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக தேவனுக்கு மகிமே இன்று இறங்கிய தேவனுடைய வல்லமையின் மூலமாக சிலர்கள் அதாவது ஒருவர் ஒரு நெருப்பை கொண்டு போய் சிலர்களுக்கு கட்டுகள் எல்லாம் அந்த அதாவது சுத்த கண்டேன் நான்குறோம் பின்னர் அதாவது தனியார் அழமாத்திலிருந்த அவர்களுடைய குடும்பங்களால் ஒரு இடத்துல இருக்கிறது தெரிகிறது ஒரு பெரிய சூறாவது அவர்கள் இருக்கிற இடத்தில் சுத்தங்கள் சுத்தும்போது அதாவது நிறைய பெண் உறவுகள் ஆண் உறவுகளும் அறறி கொண்டு போகவில்லை ஆனால் ஒரு வல்ல நிலை கொண்டு போகிறது போல இருந்தது இப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஆண்டவர் அங்கு ஏசுரிமைகளாக நான் காணுகிறேன் சொல்லுகிறார் அதாவது எல்லாவற்றையும் நான் நிவர்த்தி பொறுமையாக இவருக்கு ஒரு காரணம் இருக்கிறது அவர்களுக்கு கட்டளையிடுவன் என்று ஆவியானவர் சொன்னார் ஆண்டவர இயேசுவர் சுதந்தார் என்று சொன்னார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சமூக ஆண்டு நீங்கள் நம்பிக்கைக்கு நாம் ஒரு வெட்கப்பட்டு போகிறதில்லை நான் கலங்க வேண்டாம் எல்லா இக்கட்டிலிருந்து கட்டினர் வந்து நம்மை விடுதலை ஆக்க ஆண்டவர் வல்லவர் ஆனால் எல்லாவற்றில் ஒரு விழை வைத்திருக்கின்றார் அப்படி கற்பனை செய்யப்போகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு பயமாண்டாவதாக நான் ஒரு விழிப்புணர்த்துல வந்து பார்க்கிறேன் அதாவது நம்முடைய சபையினுடைய மருத்துவ சுவாரசைகளை ரெண்டு மூன்று பேரை நான் காணுகிறேன் பின்னர் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் இயங்கர் சார் என்னுடைய இன்ஜினியர் சார் இன்னும் நம்முடைய உசவாசிரியர்கள் சில எப்படி வருகிறார்கள் அதாவது எல்லாரும் சேர்ந்த தூக்கம் என்று சொல்கிறார்கள் இல்லை உருட்டி கொண்டு போகலாம் என்று மிகவும் சந்தோஷமாக அதை ஒருக்கமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டார்கள் கொண்டு வந்தவுடன் அவர் என்ன திரார் என்றால் இது வெளிநாட்டிலே உள்ளது இது வந்து ஒரு நிலவில் வந்து அரசாங்கத்தினால பறிமுதல் செய்யப்பட்டது இப்பொழுது ஏழம் எடப்பட்டது இந்த ஏலத்தில் ஏழம் நமக்கு ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு பெரிய அவர் மூலமாக இருக்கப்பட்டு நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான புரவங்களும் பொருட்களும் இருக்கிறது என்பதை காமன்றுிறேன் எனக்கு அதை கண்டவர்களான உத்தரவு அல்லது மாலையிலே அவர்களை கண்டேன் ஆண்டவர்கள் சௌப்ரமணாவதாக அப்படினால அந்தவர் அஞ்சு தேவன் மகத்தமான காரியங்களே செய்யப் போகிறார் பிரியாணத்து சொல்லி இருக்கின்றார் நாங்கள் கால்நடை நடந்து பல வருடங்கள் ஊரின் சில காலத்தில் ஆண்டுகள் சொல்லி இருக்கிறார் அதாவது எழுபத்தி ஆறுல மொரிசஸ் ஒஸ்ட் ஆப்பிரிக்கா சென்ற போதும் சொன்னார் கொஞ்ச நாளில நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போவதற்கு உங்களுக்கு எல்லா ஏற்பாடு இலவசமான ஆகாய விமானங்கள் மற்றும் கடல்கள் பயணம் செய்ய எல்லாமே அந்த நேர் வந்தவுடனே பிரயணப்பட வேண்டியதான் மற்ற எதிர ஏற்பாடு செய்வதற்கு ஆய்க்களை அந்தவருக்கு நன்றி அமெரிக்காவிலேயே சந்திக்கப்படுவது பெயரும் என்பது சொல்லி இருக்கிறார் அங்கு என்னென்ன நடக்கப்போது என்னென்ன செயல் ஓரவத்திற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி அதை கண்டபோது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தும் கருடைய வார்த்தை கட்டுரை சுற்ற நிறைவேறக்கூடியவர்களை வந்திருப்பது என்று விழிப்பிருப்பதாக எண்ணாமல் நடக்கிறது தெரிந்தது அப்படி ஒரு சந்தோகம் படிப்பது நான் பார்ப்பேன் அதற்காக அந்தவருக்கு நன்றி நம்முடைய மருத்துவ சகோதரர்கள் மூலமாக அப்படிப்பட்ட தொடர்புகள் நமக்கு உண்டாகும் சபையுடைய வளர்ச்சிக்கு வேண்டி தான் அப்படி காமௌண்டர்கள் வந்ததும் எங்கிருந்து வந்தாலும் பெரியா நம்முடைய சகோதரர்கள் எல்லாருங்க குழுமி நிற்கிறதாக எனக்கு தெரிந்தது நம்முடைய பெருக்க வேலை வேறு அந்த ஒரு வளர்க்கப் போகிறார் நான் தீவிர என்று சொல்போய் அது மாத்திரமல்ல கொஞ்ச நேரம் இந்த ஆராதனைக்காக மக்களுடைய ஆசீர்வாதிக்காக தோணு திருமண நிகழ்ச்சியில் இருக்கிற நம்முடைய நிறுவதெல்லாம் மக்கள் கொண்டு இந்த தானிய தவசங்கள் போர்வர்களும் ஒரே முறை வைக்க முடியாமல் ஏராளமான அனைவராக ஒரு மக்களாக வருகிறது இன்னொரு பக்கமாக நெருப்பு ஏழு மக்களுக்கு வழங்குகிறது போல இருப்பதாக நான் கண்டேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்ற பிரகாரமாக அதாவது இடமில்லாமல் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேன் என்று நிறைய சோதித்து வாழ்ந்த செயலி என்று கட்டம் சொல்லுகிறார் என்ற பிரகாரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய மக்களுக்கும் சபைக்கு ஒன்றாண்டு தொந்தருது அதற்காக நான் ஆண்டவருக்கு நின்று சிறு தூரம் தேவனுக்கு மகன் நன்றாவதாக ஆவிக்குரிய நம்முடைய சரீரம் கலந்து சில இடங்களில் சிறப்பாக இடைப்பட்டது இந்த நேரத்தில் அதாவது மூலமையே நம்முடைய கண்ட்ரோல் கண்ட்ரோல் பொருத்தமனையில் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு மூலமாக நம்மை ஆட்கொண்டு உள்ளிருந்து செயல்படுகிறது உணர்காலும் பெற்றோர் வாய்ப்புலாக யோகம் செலுகின்ற பிரகாரமாக இந்த நாளிலே சபையினுடைய அனுபவங்கள் நம்முடைய வேலைகள் வந்து கொண்டிருக்கிறது நான் உணர்கின்றேன் கடற்கரையாளின் ஆளுக்குள்ளானே தேவனுக்கு மயமராக அவர் ஆவிய பட்சத்தால் திட்டம் கொண்டவராகத்தான் இருந்தார் ஆனால் ஆயுக்கு ஒரு அனுபவத்தை எழுதுகிறார் அவர்களால் அவர் மீன்மறைந்து உயிரிழக்கூடிய சமூகத்தினுடைய எழுபத்தி ரெண்டு புஸ்தகங்களையும் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களையும் இந்த புத்தகங்கள் எழுதி இருக்கும் அவருக்காக ஆண்டவருக்கு தேவனுக்கு மயின்றி அனுபவடியாக இந்த இந்த ஆராதனையிலையும் அதாவது நான் அதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை அந்த பிரகாரமாக கட்டறிந்த நம்மை நிரப்பி இருக்கிறார் அதற்கான திரைவனுக்கு மையமே இங்கே கூடி வந்திருக்கிற திருச்சபையிலும் எல்லாருக்குமே அந்த அனுபவங்களை அனைவருந்த கட்டங்கள் அனுமன்றிருக்கிறது அனைவருந்த புதிய அனுபவங்களை கருத்தர அறிவிச்சி வருகிறார் இன்னும் வரை வர இந்த நிலையை கருத்தர் அதிகப்படுத்தப்படுவதால் நான் கேட்ட இந்த நாளில் உணர்ந்திருக்கிற உணர்வுகள் வார்த்தைகள் அனுபவங்களை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் சுடராக கட்டணத்தில் பிரகாஷிப்போம் கத்திரம் நாடுகள் அவருடைய மேலாண்மை கருதிக்காக நான் தேவர்கள் வாழ்த்து செலுத்திக் கொண்டு கத்தினுடைய வாக்கு தோன்றிக் கொண்டு